ரற்றுணே நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் காரைக்குடியில் உள்ள அழகப்பா அகாடமி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்கள் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களோட பகிர்ந்துட்டு வரேன் அந்த வகையிலே இன்றைக்கி உலக கோடீஸ்வரரில் ஒருத்தரான ராக் பல்லர் அவர்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அவங்கள பற்றி பார்க்கலாம் ஒரு தடவை ராக்பெல்லர் விமானத்தில் போய்ட்டுருக்கும்போது அவர் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு பயணி வந்து அவர்கிட்ட பத்து தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடும் அளவுக்கு சொத்து சேர்த்துட்டிங்க அப்புறையே இன்னும் ஏன் அலைஞ்சு திரிஞ்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்டார் அப்போது அந்த விமானம் நல்ல உயரமாக பறந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போது ராக்பல்லர் வந்து நாம் பய பயணிக்கிற வின விமானம் உச்சிக்கு வந்துருச்சே இப்போது இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டார் ராக்பல்லரு அந்த பயணி வந்து பதில் சொல்கிறாரு என்னென்னா தரையில் விழுந்து செதறையை அழிஞ்சி விடுவோமே அப்படின்னு அதற்கு ரா என்ன சொல்கிறாருன்னா உழைப்பும் முயற்சியும் அது போல தான் மேலே வந்து விட்டோம் அப்படின்னு கையை விட்டு விட்டா வீழ்ச்சி தான் மிஞ்சோ அப்படின்னு சொல்கிறாரு நன்றி